ஒன்று நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது இதை இமாம் தவறி ஆமோதிக்கிறார்கள் ரெண்டு நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூவியும் உறுதிப்படுத்துகிறார்கள் மூன்று நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் இருபத்தி ஏழாவது இரவில் நடைபெற்றது நான்கு ஹிஜ்ராவிற்கு பதினாறு மாதங்களுக்கு முன் அதாவது நபித்துவத்தின் பனிரெண்டாவது வருடம் ரமணான் மாதத்தில் நடைபெற்றது ஐந்து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 ஹதீஸ் நபி மொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம் இவனுள் கையம் ரஹமதுல்லேஹி அவர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மெஹராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள் இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முஹதஸ் சென்றார்கள் ஜிப்ரில் அலஹி சலாத் வசலாம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்து சென்றார்கள் புராக்கின் வாகனத்தை மசிதுல் அக்சாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள் குதிரையை விட சிறிய கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானுலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது பிறகு அதே பைத்துல் முக்தஸில் முதல் வானத்திற்கு ஜிபிரி அழைத்து சென்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்கக் கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலை சலாத்து அவர்களை சந்தித்தார்கள் ஆதம் அலை சொலாத்து வசலாம் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள் அல்லாஹ் ஆதமின் வளப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு காண்பித்தான் அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான் பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு யஹியா ஈசா அலிஸ்வலாத்து வசலாம் ஆகியோரை சந்தித்தார்கள் அந்த இருவரும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள் அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு யூசுப் அலைஹ் சொலாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள் அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இதீஸ் அலஹ் சலாத்து வஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் நபி சொல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களை வரவேற்றார்கள் பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலை அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி சொல்லு அலை அவர்களை வரவேற்றார்கள் பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூட அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள் மூசா அலி சலாத்து அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலேஹ் சொல்லாத்து வசலாம் ஆரம்பித்தார்கள் நீங்கள் ஏன் என்று கேட்டதற்கு எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் என்று கூறினார்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள் அங்கு இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை சந்தித்து வரவேற்றார்கள் ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹமது சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு சித்ரத்து முன்தகாவிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இது ஒரு வகை இலங்கை மரமாகும் அதன் பழங்கள்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 எழுபதாயிரம் வழக்குகள் நுழைகிறார்கள் ஒரு நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கு முத்து வளையங்கள் இருந்தன சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள் பிறகு அல்லாஹவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹை அவர்கள் நெருங்கினார்கள் அல்லாஹ் தனது நபி சொல்லுல்லாஹ் அலைய் வசலாம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான் ஐம்பது நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான் அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலையு சல்லாத்து வசலாம் அவர்களை சந்தித்தார்கள் மூசா அலையு சல்லாத்து வசலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் ஐம்பது நேர தொழுகிகளை கடமையாக்கியுள்ளான் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி சொல்லாஹு அலைவசல்லம் அல்லாஹுவிற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்பத் திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹை 5 நேர தொழுகிகளாக ஆக்கினான் மூசா அலை சலாத்து வசலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள் அதற்கு பின் நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள் எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான் ஆதாரம் ஜாதுல் மகாத் மிஹராஜில் நபிசல்லாஹ் அலைவசம் அல்லாஹுவை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாய் அலஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தாய்மியா ரஹ்மத்துல்லாய் அலஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாய் அலஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால் பார்க்கவில்லை அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும் ஆனால் இவ்வளவு அப்பா சரதி அல்லாஹ் மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன ஒன்று நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அல்லாஹை பார்த்தார்கள் இரண்டாவது நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் அல்லாஹை உள்ளத்தால் பார்த்தார்கள் எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இவ்வனு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை ஏனென்றால் அல்லாஹுவை நபிசுல்லா அலையம் பார்த்தார்கள் என்று இவனு அப்பாஸ் ரதி அல்லாஹன் கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள் மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹவை நபிசுல்லா அலையம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹவை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும் தொடர்ந்து இவ்னுள் கையம் ரஹமத்துல்லாய் அலை கூறுகிறார்கள் அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரில் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது இவ்வாறுதான் கூறுகிறார்கள் குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது மிகராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ளாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது அல்லாஹு நெருக்கத்தை பற்றி நஜிம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜித்தில் உள்ள வசனம் நபி சொல்லு அலைவாசலம் குறிப்பிடுகிறது நபி சொல்லாஹ் அலைவாசலம் ஜிப்ரையிலே அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள் ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்து முன்தகாவிற்கு அருகிலுமாகும் இத்துடன் இப்னு கையீமின் கூற்று முடிகிறது ஆதாரம் ஜாது மகாத் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது மேலும் இந்த பயணத்தில் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் பலவற்றை கண்டார்கள் நபி பாலும் மதுவும் வழங்கப்பட்டது நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் பாலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அதற்கு நீங்கள் இயற்கை வழிகாட்டப்பட்டீர்கள் நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகிட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது சித்தரத்துல் முந்தகாவின் வேரிலிருந்து நான்கு ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள் ரெண்டு ஆறுகள் வெளிரங்கமானது ரெண்டு ஆறுகள் உளங்கமானது வெளிரங்கமான ரெண்டு ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும் இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது நபி சொல்லாஹலம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் இரகசியங்களை அல்லாஹவி மிக அறிந்தவனாக இருக்கின்றான் நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள் அவர் சிரிப்பதே இல்லை முகம் வளர்ச்சியும் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று அவரது பெயர் மாலிக் மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள் அனாதிகளின் சொத்துகளை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள் அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன அம்மி குழவிகளை போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள் அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர் சிறுனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள் அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள் விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள் அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்து இறைச்சி துண்டும் இருந்தது அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர் நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டு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 நபி சொல்லாஹ் அலைவசல்லம் மெஹராஜ் போகும் போதும் வரும் போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள் அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது அவர்களுக்கு நபிசல்லா ஹலைவசல்ல அவர்கள் தூங்கி கொண்டிருந்த அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அறிந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி சொல்லாஹ் அலைவசல்லம் காலையில் மக்களுக்குான கூட்டத்தை பற்றி கூறியது நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லீம் ஜாது இப்னு ஹிஷாம் இப்னு கையம் ரஹமதுல்லாஹி அலைகி கூறுகிறார் காலையில் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசல்லாம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹு தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள் இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை அதிகமாக நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர் உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் மகதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் கண்முல் பைத்துல் மகதை காண்பிக்கவே நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள் அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை நபி அவர்கள் மெஹராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது அக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களுக்கு காணாமல் போனகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள் ஏற்றுக் கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள் சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள் ஆதாரம் மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபு பக் குன்றும்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 அவர்கள் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் முடிந்தது உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி அது கொசுவின் ரக்கைக்குச் சமமாகவே அவர்களிடம் இருந்தது சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம் எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம் இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் ஒன்றில் மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான் அதன் இறுதியில் இந்த குருஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான் இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹராஜ் சம்பவம் யூதர்களின் அநியாயங்கள் குரு பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு என யோசிக்கலாம் ஆம் உண்மையில் ஆழமான தொடர்பு அதன் விளக்கம்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 நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான் மோசடி குற்றம் வரமு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குல தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லா அருளை இருக்கின்றான் என்பதை நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மஹந்தசிற்கு அழைத்து செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டி அடிக்கப்பட்டு கண்ணியம் சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும் அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப் போகிறது என்பதையே நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான் ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம் அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம் நூகுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனை போதுமானவன் மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் பதினேழு வசனங்கள் பதினாறு பதினேழு இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது அவர்கள் நபி சொல்லுல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான் ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள் ஒழுக்கங்கள் கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது மேலும் வெகு விரைவில் நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்புப் பணியை ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி சொல்லல்லாஹாஹ் அலைவாசல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம் அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்